நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிற தேவனுக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக இந்த பாவையிருள் நிறைந்த உலகத்தில் நீதிமானாய் வாழ முடியுமா என்று தவிக்கும் தேவப்பிள்ளையே நிச்சயமாய் முடியும் ஏசு கிறிஸ்து வந்துதான் ஒரு மனிதனை பரிசுத்தமானாய் மாற்றி எடுத்துக்கொள்ளுவார் என்று நினைக்கிறீர்களா இல்லை இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழுகிறவர்களை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து நடுவானத்தில் வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமான்களானீர்கள் பரிசுத்தமானீர்கள் என்று அப்போஸ்தலன் வேதத்தில் சொல்லவில்லையா ஆகையால் நீங்களும் கத்தரின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீதிமாள்களாய் மாற வேண்டுமா இந்த தேவ புதிய இஸ்லேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் நீதிமான்களாய் மாறுவதற்கான வழியை தன் வாழ்க்கையின் அனுபவங்களோடு வேதம் காட்டும் வழியை உங்களுக்கு காட்டவிருக்கிறார்கள் இந்த தேவ செய்தியை கேட்டு அதன்படி செய்வீர்களானால் தேவன் உங்களை ஆசீர்வதித்து நீதிமான்களாய் மாற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆமீன் சொல்லி முடியாத இவுக்காக ஆண்டு நன்றி நான் விழுந்து போனே ஆதாமில் சொந்ததிகளாய் ஆத்மாவில மறித்தவர்களாய் ஜீவனற்றவர்களாய் தேவனற்றவர்களாய் உலகத்தில் அனாதைகளை போல வாழ்ந்தோம் ஆபத்தான நடந்து கொண்டிருந்தோம் கர்த்தனை முதல் வைத்த அன்புக்காக ஆண்டு சோதனைப்பமாக கர்த்தனை பேசினார் என்னை கனமழைகிறவர்களே கனம் பண்ணுவேன் என்று சொன்னார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்னை கனமடுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் யார் தேவனை அதிகம் கனமடுகிறார்களோ அவர்கள் தேவனால் கனப்படுத்தப்படுவார்கள் சத்திய வாக்கு சொல்லுகிறது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோட வாழ்க்கையின் மூலமாய் ஜீவியத்தின் உடனின் மூலமாக எல்லாவற்றின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படும் யார் யார் நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு கனம மகிழ்ச்சியும் இறைவனிடத்தி வருகின்றது அவர்கள் கனையினார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் நாளிலும் சங்கீதக்காரன் சொல்கிற ரெண்டு காரியத்தை இங்கே பார்ப்போம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சகிதக்காரன் தாவிதராஜா ரெண்டு காரியத்தை கண்டேன் அவைகளை ஆச்சரியப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் மகிமை உண்டாவதாக அருமையானவர்களை செய்கிறதுனால நமக்கு மாத்திரம் நம்முடைய பின் சந்ததிகளுக்கும் அதனால் மேன்மையும் ஆசீர்வாதமும் உண்டு என்று இறைவாக்கு சொல்லுகிறதுக்கு மகிமை உண்டாவதாக நீதிமான கண்டு நீதிமான் வாசிப்போம் முப்பத்தி 37, 25, ஐந்து ஒருவர் இளைஞனாயிருந்தேன் நாம் நீதிமான ஆகிறப்படிய நம்மோடு அது போய்விடுகின்றதல்ல பின் சந்ததிகளையும் ஆசிர்வதிப்போம் என்று சொல்லுகின்றார் அதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் நீதி வாழ்க்கை தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கையில் எந்த சூழலும் கைவிடப்பட மாட்டான் நெருக்கங்கள் வரும் நீதிமன்றம் அநேகமாக இருக்கும் அவைகள் பார்க்கவில்லை போனார்கள் விக்குள் போனார் அப்போ சிலர்கள் திறந்து இருக்கும் போதே வழியை கொண்டு வந்து அங்கேயும் அவர்களை விடுவிக்கிறார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்று பிள்ளைகளை நாம் இந்த நீதி உள்ள வாழ்க்கையை தொடர்ந்து செய்ய வேண்டும் இதனால் உண்டான பலம் நமக்கு இப்பொழுது சரியாவிட்டாலும் இவ்வளவு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை செய்தோம் நமக்கு தானே மேல துன்பம் துன்பத்துக்கு மேலே துன்பம் மேல கஷ்டம் வருகிறது அதைத்தான் சொன்னார் முப்பத்தி நாலாம் சங்கீதம் வாக்கியத்தை வாசிக்கும் போது அவர் இவனமாக சொல்லுகிறத பார்க்கின்றோம் நீதி துன்பங்கள் அநேகமாக நேர்மையாக இவ்வளவு புனிதமாக இப்படி வாழ்கின்றார்களே இவர்களுக்கு தெரியாதா என்று நீதிமான் கைவிடப்பட்டதை காணவில்லை நீதிமன்ற துன்பங்கள் உண்டு உலகத்தில் வேலை செய்கிறத நாம் காணுகிறோம் நீதி அந்த முன்பாக சவாலாக விடுகிறார் அதாவது என்னுடைய பிள்ளைகள் ஒருபோது என்னை விட்டு விலக மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் துன்பத்தை அனுமதிக்கிறார் ஆனால் அந்த துன்பத்தின் மத்தியில் அவர்களை விடுவிப்போம் என்று சொல்லுகிறபடி ஆண்டு சோதனைகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான சன்மார்க்கவாதிகள் நிறைய இருக்கிறார்கள் எல்லா மதத்திலேயும் எல்லா வகுப்புகளிலும் எல்லா சூழலிலேயும் அதாவது நல்லவர்கள் நல்லவர்கள் என்றால் சன்மார்க்கவாதிகள் என்று சொல்லப்படுகிறது இருக்கிறார்கள் அதனால் திருவாக்கு சொல்கிறது சன்மார்க்கும் துன்மார்க்கணையும் அழிப்பேன் என்று கற்று சொல்லுகின்றார் மீட்கப்படாது கட்டளை கை கொண்டு வாழாது என்றால் எஸ்ஐ கே சொல்லுகிறார் பாருங்க பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் இன்று நீதிமன்றங்கள் பட்டியலில் வரவில்லை என்று நாம் காணுகின்றோம் மக்களின் பெரும்பகுதி மக்கள் நெறிகளை விட்டுவிட்டு அவர்கள் அதாவது சம்பார்க்காதிகளை போல ஜீவிக்கிறார்கள் வகுத்திருக்கிற கட்டளைகளை யார் கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்களே நீதிமன்ற்கள் என்று எஸ்ஐக்கிய எழுதுகின்றார் நடந்து என் நியாயங்களை கைகொண்டு அவனே நீதிமான் என்னுடைய கற்றலைகளை நீதி நியாயங்களை யார் கை கொள்ளுகின்றார்களோ அவனு நீதிமான் கைவிடப்பட்டதே இல்லை நியாயங்களின்படி நடந்து கொண்டிருக்கிற தேவ மனிதர்கள் என்பதை சொல்லிக் கொள்ளுகின்றேன் ரெண்டு விவசாயிகள் அருகே ஒரு விவசாயிக் கொண்டு போய்விட்டார்கள் கொள்ளைக்காரல் சூழல் ஏற்பட்டது உள்ளதுனாலும் ஒப்பந்தம் இருக்கிறது அவர்களுடைய தெரியாது கையில் ஆகப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது வெளியே கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் வண்டி போய் கொண்டிருக்கிறது நமக்குள்ள பயம் அல்ல எழுப்பதில் ஏற்படுகிறது நம்ம கூட ஒருவர் இருக்கிறார் விடுவிக்கிறவர் நம்மளை காப்பாற்றுகிறவர் தேவன் ஒன்று என்கிறதை நாம் அறிந்திருந்தோம் விடுங்களை ஒப்படைத்தார்கள்த்திலையும் பலர் கைப்பட்டு தூக்கினார்கள் நீதிமான் கைவிடப்பட்டது கண்டதே இல்லை கண்டதே இல்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது அதை கண்டவர்களாக சொல்லுகிறோம் அருமையான கற்பனை பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் அதாவது சோதனைகள் உண்டு துன்பங்கள் உண்டு பாடுகள் உண்டு இவைகள நாம் கைவிடப்பட மாட்டோம் உலகம் முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டாலும் நீதிமன்றங்கள் ஒருபோதும் அதாவது கைவிடப்படுவதை நான் பார்க்கவில்லை அவர்களை கர்த்தற்போ செய்கிறார் சிங்க குட்டிகளை தாட்சிய வந்த பட்டினியா இருக்கும் கர்த்தனை தேடுங்களுக்கு வேறு நன்மையும் குறைவாது என்று இறைவாக்கு சொல்கின்றது எழுபது பேர்கள் திரும்பி வந்த போது கேட்டார் நான் உங்களுடைய பணப்பையும் சாமானும் இல்லாமல் அனுப்பின போது உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா என்று கேட்டார் ஒரு குறையும் ச இருந்தது கர்த்த என்று அருமையான கத்தடி பிள்ளைகளை இந்த நாடில கத்தடி வார்த்தை என்று சொல்லுகிறதையும் நீதிமன்ற்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் விடுவிப்பார் நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்து இருந்ததையும் என்னை திருவாக்கு சொல்லுகிறேன் அப்படின்னாலே ஆண்டு வாங்க நான் சோத்திருக்கிறேன் கட்டுப்பாடு இல்லாமல் உபதேசம் இல்லாமல் ஆலோசனை இல்லாமல் கட்டளைகள் இல்லாமல் அதாவது தேவனை ஆராதிக்கிற கும்பல்கள் உலகத்தில ஏராளம் இருக்கிறதை நாம் காணுகிறோம் அவர்களை நீதிமன்ற என்று தேவருடைய வார்த்தை அழைக்கவில்லை ரோமர் கிளை நிறுவத்தில் பிரசுத்த பவுல் ரோமர் கிளை நிறுவத்தில அவர் இவ்வளமாக எழுதுகின்றத நம்ம இங்கே பார்க்கிறோம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை நம்ம வாசிக்கலாம் முன்னே நீங்கள் பாவத்துக்கு அதிகமாக இருந்தோம் முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தோங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு ஒப்பு விடுதலையாக்கப்பட்டு அடிமைகளானீர்கள் அடிமையா இருக்கும் போது அவன் அதை மீறி ஒன்றும் செய்ய முடியாதுக்கு மாறாக ஒன்றும் செய்ய முடியாது அப்படி போல சட்டத்திற்கு கீழ்படிந்து அந்த பிரகாரம் நடக்கின்றது அடிமைகளாகிவிடுகின்றார்கள் நீதிக்கு அடிமைகளானபடி கூடாது அடிமை நீதி நீதி நியாயங்களை கை கொண்டு நடக்கிறவர் ஸ்நானகம் யோவானம் கொடுக்க முடியாத கேட்டார் ஸ்நானுடத்தில் வர வேண்டியதாக இருக்கும் போது நேரு வரலாமா வரலாமா என்று கேட்டார் என்ன சொன்னார் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் சிலவசன வாசிக்கலாம் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றான் என்றார் ஆண்டவர நீதிபடிய சட்டத்திற்கு வனுடைய கட்டளைக்கு அவன் கீழ்படியும் போது சோத்திரம் பாவத்தின விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாகி விடுகிறான் ஆண்டவராகி தேவர் நீதிபர் அந்த நீதிபதற்கு அவன் அடிமையாகிவிடுகின்றான் இப்படிப்பட்ட நீதிமான் கைவிடப்படவே கைவிடப்பட மாட்டான் அவருடைய பிச்சை எடுத்து சாப்பிட தெரிய மாட்டார்கள் அவர்கள் அதாவது ராஜாவிட பிள்ளைகளை போல காணப்படுவார்கள் நாங்கள் சங்கரமயில் பகுதிக்கு ஒரு தடவை ஊழியத்துக்கு போயிருந்தோம் ஒரு கிராமப்புறத்துக்கு ஒரு கிராமத்திற்கு எங்களை அழைத்து சென்றார்கள் எங்களுடைய ஊழியர்களுக்காக போகும்போது அந்த கிராமத்தில் பெரிய பெரிய பெரிய பெரிய பெரிய பங்களாக்கள் பாலடைந்து கிடக்கிறது இப்ப கேட்டு வந்து பங்களா எல்லாம் குடி ஆட்கள் குடியிருக்கையா இல்லை பெரிய ஜமீன்கள் குடியிருந்தார்கள் ஒரு காலத்தில் அப்படி இல்லாத அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாம் செய்து அவர்கள் இல்லாத காரியங்களையும் மக்களை கொடுமைப்படுத்தினார்கள் அவர்களுக்கு வேலை வந்தது தரித்திரமாக போய்விட்டார்கள் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டார்கள் இவருடைய பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு ஆகாரம் ஊர் ஊராக அலைகின்றார்கள் ஒருவராக அழகின்றார்கள் உழைத்து சாப்பிட அவர்களுக்கு தெரியாது பிள்ளைகளாக இருந்தார்கள் அப்படி வாழ்ந்தபடினால எங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை ஆகிவிட்டது என்று அவர்கள் சொன்னதை நாங்கள் கேட்டோம் அவர்கள் சொன்னதே இல்லை அவர்களை பற்றி அறிந்தவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான் ஒரு மனிதன் நீதிமான வாழ்கின்றபடியே அவனுக்கு அநேக உலகத்தில் நெருக்கடியில் நிச்சயமாக ஏற்படும் ஆதரவுகள் அவனுக்கு குறையும் அநேகர் அவனுக்கு மதிக்க மாட்டார் எப்படி எல்லாமோ வாழ்க்கை இருக்கும் கைவிடப்பட மாட்டான் அவன் கைவிடப்படவே மாட்டான் தேவன் அவனை கைவிட மாட்டான் அவருடைய சந்ததிகளும் எத்தனை தளம் வரைக்கும் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் அவர்களுக்கு இரக்கம் செய்ய நம்பிக்கை சொல்லியிருக்கிறார் கற்று பிள்ளைகளே நான் பாக்கியவான் என்னுடைய மன்னிக்கப்பட்டது மூடப்பட்டது அவன் அக்கிரமத்தை கருத்து என்னது இருக்கிறாரோ அவன் தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகின்றது நம்ம கொடுக்கப்பட்ட உபதேச கட்டளைக்கு உபதேச சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படைந்திருக்கிறபடினால் நம்முடைய திருச்சபையை குறித்து ரொம்ப மேன்மையாக சொல்லுவது எதற்காக நான் சொல்லுவேன் அடிக்கடி யாரையும் சரியில்லை என்று நாம் சொல்லக்கூடாது அது நம்முடைய கொள்கை அல்ல யாரையும் சரியில்லை என்று நாம் சொல்லக்கூடாது ஆனால் ஒன்று நீங்கள் இருக்கிற நிலை போதாது என்று சொல்லுவோம் அவருக்கு மேலான சத்தியத்தை கருத்து தந்திருக்கின்றார் மேலான உபதேசத்தை பாவத்தின் மேல் ஜெயம் கொள்ளக்கூடிய உபதேசத்தை நமக்கு கட்டளையத்தேவன் தந்திருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில அதாவது நீதிக்கு அடிமையாகி உலகத்திலே நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை செய்யக்கூடிய அந்த சத்தியம் தேவனுடைய திருச்சபையில் இருக்கிறது அவைகளை இருக்கிற மாத்திரம் அனுபவிக்கிறோம் கொடிய பாவிகளாயிருந்தோம் அடிமையான ஜெயம் பெற்றவர்களாக விடுதலை பெற்றவர்களாக இந்த நீதிக்கு அடிமைகளாக எங்க போனாலும் தவறு செய்ய பயமா இருக்கிறது தவறு செய்ய முடியாது பார்வையினாலும் செய்ய முடியாது கேள்வி செய்ய முடியாது மனதில் உள்ள யோசனையினால செய்ய முடியாது எல்லாவற்றிலும் நீதி உள்ள வாழ்க்கை செய்யும் தெரிந்து கொண்டிருக்கிறார் நன்றி சொல்வமாக வந்து கேட்டார்கள் விலகு மனுஷன் என்று நாம் காணுகின்றோம் அந்த நீதிமான பார்த்து அவருடைய சிநேகிதர்கள் எலிப்பாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு சிநேகிதன் அவன் கேட்டான் அதாவது ஸ்ரீநிலத்தில பிறந்த எவனாவது நீதிமன்றாக முடியுமா என்று வளர்ந்து பாவிக்கு பிறந்த ஒரு மனிதன் அவன் எப்படி நீதிமன்றாக முடியும் என்று கேட்டான் என்று யோகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியத்தில வாசிக்கும் போது இவனமாக நாம் பார்க்கின்றான் மனுஷனானவன் பரிசுத்தாய் இருக்கிறதற்கும் நீதி பிறந்தவன் நீதிமான ஜீவிப்பதற்கும் உயர்த்துகிறீர்கள் பிறந்த நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பாவிகள் அவர்களுக்கு பிறந்த நீங்கள் எப்படி உங்களை வாழ்கிறோம் என்று சொல்ல முடியும் நாங்கள் ஒரு பரிசுத்தமான கூட்டம் என்று எப்படி சொல்ல முடியும் என்று அநேகர் கேட்கிறார் அதான் குரந்தியருக்கு நிறுவனம் எழுதும் போது அவர் இவ்வளமாக எழுதுகிறார் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் வசனம் பதினொன்று வா உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்த சில கொடிய பாவப்பட்ட வாசிக்க வேண்டாம் அப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் சிலர் மேலே கொடிய பாதைகளா இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் நீதிமான்கள் ஆக முடியுமா எப்படி ஆக முடியும் தேவனுடைய ஆவினால் அந்த பிரசுத்தாட்டுக்குள்ளே நாம் வாழ்ந்தால் எப்படி ஆக முடியுமா பரிசுத்தான்கள் ஆக முடியும் நீதிமான்கள் ஆக முடியும் ஆக முடியும் கற்றலைக்கு கீழ்ப்படுகின்றவனு கற்றலைக்கு கை கொள்ளுகிற கற்றளையை கை கொள்ளுகிறவனே நீதிமான் என்று கச்சளை வேதம் சொல்லு அவ இருந்தாலும் அப்பா அம்மா எவ்வளவு கர்மங்களை செய்தவர்களா இருந்தாலும் விடுதல் உண்டு இந்த உபதேச சட்டத்திற்குள்ள இந்த கட்டளைக்கு உட்படும் போது அவன் நீதிமன்றமாக முடியும் அப்படி இல்லாவிட்டால் அவருடைய சந்ததிகளை தொடரும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் தூத்துக்குடி சென்றோம் அங்கே எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது அதாவது இங்கே ஒரு மனிதன் பெரிய ஏராளமான போற்றுகள் வைத்து பெரிய பணக்காரனாக இருக்கிறான் அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகளும் பிறந்தது ஒரு குழந்தை பிறந்தது அது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது ஊமையாகும் இரண்டாவது ஒரு குழந்தை பிறந்தது இதுவாவது நல்லா பேசி நம்மளை சந்தோஷப்படுத்தும் என்று பார்த்தார் அது ஊமையாக போயிவிட்டது இப்படி இருக்கும் போது என்பேல் உங்களுக்கு குழந்தைகள் வேண்டாம் டாக்டர் சொன்னார் குழந்தைகள் பிறந்தால் என்ன உண்மையாகத்தான் பிறக்கும் என்று சொல்லிவிட்டார் டாக்டர் ஆனால் இவர்களுக்கு ஆவல் ஒரு வாயிலுக்கு பேசுற பிள்ளை நமக்கு கிடைத்து விடாதா என்று இடஒழிக்கு பிறகு ஒரு பையன் பிறந்தான் அவன் மிகவும் ஞானம் உள்ளவன் நல்லா பேசுவான் நல்ல திறமை உள்ளவன் இவன் நிர்வாகம் நடத்த நமக்கு பதில் நமக்கு பிறகு இந்த நிர்வாகத்தை இவன் நடத்துவான் இவன் இந்த ஐஸ்வர்யத்தை நான் காப்பாற்றி கொள்வான் என்று அவருக்கு ஒரு திருப்தி இருந்தது அந்த பெண் பிள்ளைகளை பற்றிய கவலை மறந்து நாள் படகுகள் எல்லாம் கரைக்கு வந்தது கப்பல்களை தான் மீன்களெல்லாம் கொண்டு குவியலாம் பாரமாக குவித்து ஏலம் விடுகின்றார் இவர் இந்த கவனத்திலே இருந்தார் இந்த பையன் கடற்கரையில் போய் நண்டுகளை பிடித்து விளையாடி கொண்டு இருந்தார் பெரிய ராட்சஸி வந்தது கொண்டே போய்விட்டு எப்படி இருக்கும் பாருங்க கொண்டே போய் விட்டது ஒன்றும் அடைந்து போயிருக்கிறார் என்று சொன்னார் அப்ப அவர்கள் அழைத்துக் கொண்டு வந்தார்கள் அவருடனால் பேசினோம் நல்ல உபதேசம் கொடுத்தார்கள் காரணம் என்ன நீங்கள் தவறு செய்யாவிட்டால் முன்னோர்கள் மூதாதியர்கள் செய்த கரும நாலு தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிப்பேன் என்று கருத்து சொல்லி இருக்கிறார் அதனுடைய பக்தி இருக்கும் அழுதார் தகப்பனார் காரணமாயிருந்தவர் பாவம் செய்த மனிதன் எனக்கு தெரியும் நான் அதற்கு என்ன செய்வது நான் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யவில்லையே என்று சொன்னார் இல்லை வேதம் சொல்கின்றது எழுதியிருக்கிறது தேவனுடைய பிரமாணம் தேவனுடைய நடக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர் ஒருவர் தான் கர்மத்தை போக்குகின்றவர் மனிதனுடைய பாவங்களை நீக்குகின்றவர் ஜென்ம கர்ம பாவங்களை நீக்க வல்லமை உள்ள தேவன் அவர் ஒருவர் தான் அனுப்பினால அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் இதோடு இந்த சாபம் நீங்கி மேற்கொண்டு கத்திரங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்றபோது நீதி சிறப்பு ஆசிரியை சம்பாதித்து வைப்பார்கள் பேங்க் பேலன்ஸ் வைப்பார்கள் நிறைய செய்வார்கள் அதோடு கூட என்ன கர்மத்தை சம்பாதித்து வைத்துவிட்டு போய்விடுவார்கள் அதை பின் சந்ததிகள் அனுபவிக்கும் அருமையான பிள்ளைகளே அப்படி அல்ல அவர்கள் நீதியை சம்பாதித்து நீதி நேர்மையாக நடந்து பிள்ளைகளுக்கு நல்ல பக்கத்தை சம்பாதித்து வைப்பார்கள் அமரகாமியை பற்றி இசா கேள்வத்தில் கற்று சொல்லும் போது உன்னுடைய தகப்பன் சொல்லுக்கெல்லாம் கீழ்படிந்தபடியினால் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய தகப்பன் என்னுடைய சொல்ல நேரவே இல்லை சொல்லாம் கட்டப்பட்டு கீழ்படிந்து நடந்தபடியால் எப்படி ஆசீர் இந்த விவசாயிகள் நாலு மேனி ரொம்ப குறித்து ஐந்து மேனி கூட கிடைக்கலாம் ஈசாக்கு உதவித்தார் நூறு மேனி கிடைக்க தகப்பனுடைய ஆசிர்வாதம் நீதிமான இருந்தபடிய அவர் நீதியாய் வாழ்ந்தபடியா அவருடைய சந்ததிகள் ஆசிரதிக்கப்பட்டார்கள் என்று நாம் காணுகின்ற ஆதி ஆகமாம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் என் கற்பனை நீதி என்னுடைய நியமங்கள் எல்லாவற்றையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் கை நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு தேசங்கள் யாவையும் தருவேன் சம்பாதித்து வைத்தது என்ன கட்டளை நியாயங்கள் எல்லாருக்கும் சம்பாதித்து வைத்து போனார் பெருகப்படுவார் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்க்கவில்லை நீதிமன்ற சந்ததி அப்பத்துக்கு இறந்திருந்ததை காணவில்லை போய் எங்கெங்கே தரவு தோண்டினாரோட அதிகம் ஏனியை கண்டார் ஆசீர்வதிக்கப்பட்டார் ஈசாக்கும் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக இருந்தார் ஈசாக்கின் பயத்திற்குரிய தேவன் என்று ஆண்டவருக்கு ஈசாக்கு அப்படி ஒரு பெயர் இருக்கிறதை நாம் காண்கின்றோம் மறுபடியும் பிள்ளைகளே கத்தடைய திருவாக்கு சொல்லுகின்றது ஆபரகான் என்று சொல்லுக்கெல்லாம் கேள்வி கட்டளைகள் பிரமாணங்கள் நியமங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டா என்று திருவாக்க சொல்லுகிறபடினால அந்தவரை நான் சோதரிக்கிறேன் கட்டளை விதிக்கப்பட்டது பிரமாணமும் நிரந்தரமாக கொடுக்கப்பட்டிருக்கு நியமம் என்று சொல்லும் போது அவ்வப்போது தேவர் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றுவது நியமம் என்று நாம் காண்கின்றோம் வரும்போது தண்ணீர் கசப்பாகி விட்டது ஜனங்களெல்லாம் கத்தளித்தார்கள் எழும்பினார்கள் ஜபம் அண்ணன தேவன் அங்கே ஒரு பிரமாணத்தையும் ஒரு நியமத்தையும் கட்டளை அதன்படி செய்வாயோ என்று அங்கே சோதித்தார் என்று எழுதியிருக்கிறது அங்க ஒரு நியமம் என்ன சொன்னார் இந்த தண்ணீர் கசப்பான ஓர்ப்பான தண்ணீர் திட்டிப்பாக மாறுவதற்கு இங்க பக்கத்துல இருக்கிற மரத்துல கொம்பை வெட்டி தண்ணீர்ல போடு நியமம் நியமம் என்பது அப்பப்பா சொல்லுகிற ஆலோசனை கற்றலை ஏற்கனவே எழுதப்பட்டு ஆகிவிட்டது பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டு அதை நாம் கை கொள்ள வேண்டியது கடமை இன்னும் இந்த சில சம்பவங்கள் நடக்காண்டவரே இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் மோசை கூட ஒரு காரியம் வருவேன் ஒய்நாள ஒரு கொள்ளி மாற பிறக வேண்டும் என்ன செய்வது ஜெவம் பண்ணி கேட்டுட்டு சொல்றேன் தேவத்தில் ஜெவம் பண்ணி கேட்டு அதற்கு சொன்னார் இல்லையா இல்லையா அந்த பிரகாரம் தேவருடைய மனிதர்கள் செய்தார்கள் ஆனப்படினால அவர்களும் அவருடைய பிரிசன்னதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறதுக்காக தேவனை தேவன் சொல்லுக்கெல்லாம் கீழ்படிந்தபடினால் அவரை கீழ்படுகிறபடினால் அதை நீதி நேர்மை என்று கர்த்தனை ஏற்றுக்கொண்டார் என்று இங்கே கலாத்திய நிறுவத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் நீதியாக எண்ண அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் நீதியாக எண்ணினார் அதுதான் கர்த்தர்ஸ்வன் சந்ததிகளை பாரதி நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல உண்மை மட்டுமல்ல சொல்லுக்கெல்லாம் நேர்மையாக நடந்தேன் என்று கருத்தை சொன்னார் என்னோட ஆசீர்க்கப்படுவதற்கு நான் சேகரிக்க வேண்டியது என்ன செல்வத்தை சம்பாதித்து வைத்தாலும் ஒரு பிள்ளை வந்து அழிந்து போயிடுவோம் அதனால் ஆசீர்வாதம் இல்லை ஒரு மனிதன் சிலங்காசன் ஏராள மனிதன் அங்கேயுமே அவர் குடவன்ல வேலை செய்வார் அரிசி குடவன் இல்லை அவருடைய வேலை என்ன ஒரு மூடைக்கு ஐந்து கிலோ அரிசியை வெளியெடுத்து விட்டு ஐந்து கிலோ இந்த சரல் மணல்களை விளையாட்டிருக்கும் ஏற்றி விட்டு அது அப்போ அப்போ நூறு ஊடகங்கும்போது எவ்வளோ பாருங்க அப்போ அவருக்கு அவ்வளவு அவ்வளோ சம்பாதிச்சோம் சம்பாதித்தா ஐநூறு ஐநூறு ஐநூறு கிலோ சம்பாதிச்சோம் அதில் சம்பாதிச்சு ஊருக்கு பணத்தானோம் இந்த அரிசியை வாங்கி கொண்டு போய் சமையல் பண்ணுங்கிற பெண்ணெல்லாம் சாபம் போடுவார்கள் இந்த வாரியை கிழவர்கள் வயிற்றுல கல்லுதான் விடுவோம் என்று இப்படி இந்த பணத்தை ஊருக்கு அனுப்பினார் வாங்கி எங்களுக்கு தெரியும் மெயின் ரோட்டிலே ரெயில் பம்ப் சொத்து கிணறுகள் வயல்கள் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் கல்லை வித்து பணம் வாங்கி இங்கே சொத்து வாங்குகிறார்கள் வாங்கினார் அநீதி அநீதி அநீதியினால் உண்டான செல்வத்தை கொண்டு இங்கே சொத்து வாங்கினார்கள் அந்த பூமியில எவ்வளவுதான் விவசாயம் பண்ணினாலும் அவ்வளவு களைதான் மழை பார்க்கறவங்களும் ஆச்சரியப்படுவாங்க அநீதியுள்ள ஒரு மனிதன் ஆனால் அவனுடைய பூமி பலனை கொடுக்கவில்லை திருப்பி அவனுக்கு கையெல்லாம் குஷ்ரோகமாகி கல் போட்ட கையில குசமாகி கையெல்லாம் முடித்து ஊருக்கு வந்தவர் கிறிஸ்தவர்களுக்கமாக கல்லையும் அள்ள முடியாது அரிசியும் அள்ள முடியாது அந்த அளவுக்கு விரல் எல்லாம் முடித்து போய்விட்டு அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் தான் வழிபடுகிற சாமிக்கு சாமியை சுமக்க வேண்டாம் அதனுடைய இழுத்து செல்வதற்கு நான் வண்டி வாங்கி கொடுக்கிறேன் என்று அவனுடைய கர்மத்தை தொலைக்க அப்படி ஒரு வழியை பண்ணினான் அப்புறம் கொஞ்சம் நாள் வாழ்ந்து அவன் மறித்து போனான் அவனுடைய சிலை இன்றைக்கும் அந்த தொழுக சிலத்தில் இருக்கிறது இப்படி ஒரு தியாகிக்கு ஒரு சிலை செய்ய வேண்டும் என்று சுர்காசாரின் இடத்துல சொன்னார்கள் அவர் அப்படி இருந்தால் அந்த ஆளை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆளை பார்க்க வந்தார்கள் சொல்லி இருக்க வேண்டும் அந்த ஆள் இப்படிப்பட்ட ஆள் அப்படி செய்து முடியாதரும் நல்லா நல்ல ஆளாக நல்லா இருக்க முடியாது உருவத்தை செய்வோம் என்று சொல்லவில்லை அந்த ஆள் எப்படி இருக்கிறாரோ அப்படியே குச்சரோக மாதிரி செய்தார் அது என்று மறக்காத சின்னமாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை தேவனுடைய ஜனங்களே கேளுங்கள் அநீதிக்கு கிடைக்கிற பின் சந்ததி அழிவு அது வயலில் இதுவரைக்கும் விவசாயம் பண்ணினால் பலன் கலைதானம் அழைக்கின்றது நெல்லை விதைத்தால் என்ன முளைக்கிறது அருமையான கத்துடையே நீதிமானுக்கு துன்பங்கள் உண்டு உலகத்தில் அதன் மத்தியிலே அவனை கத்திர முடிவை நீதிமான் இறந்து தெரிந்த நீதிமன்ற சந்ததி இறந்து திருந்தது கண்டதில்லை நீதிமான் கைவிடப்பட்டதையும் அடவே இல்லை தாப்பா பெரிய ஒரு புண்ணியவார் உலகம் ரஷிக்கப்படாதவன் கூட அப்படி வளர்ந்து இருக்கிறான் அருமையாளர் ரட்சிக்கப்பட்ட தேவடி பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில நீதி நெறிகளை விட்டு வருது தவறிவிடக் கூடாது நீதி நியாயங்களை நாம் கை கொள்ளுகின்றவர்களாயிருக்க வேண்டும் வேத புத்தகத்தில் எழுதி தரப்பட்டிருக்கிற நீதிகளை கை கொள்ளாமல் அந்த நீதியுள்ள இராட்சியத்திற்கு ஒருவரும் போக முடியவே முடியவே முடியாது ஆண்டவராக தேவன் நீதிபத இப்படி எல்லாம் நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது இடங்கொடு நீதி நிறைவேற்ற இடங்கொடு என்று கேட்டார் என்று நாம் காண்கின்றோம் ஆனப்படினால உபதய சட்டங்களுக்கு மனப்பூர்வமாக கீழ்பிடிந்தபடினால தேவனுக்கு அடிமை செய்ய செய்ய செய்ய அவனுக்கு மேரி அவனுக்கு பலன் பெருகிக்கொண்டே இருக்கும் முடிவு நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் அருமையான கற்றுட பிள்ளைகளே உபதேச சட்டத்திற்கு கீழ்படுகிறார் நீதிமன்ற்கள் நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும் இப்பொழுது நாம் நம்மை குராய்கிற மனதோடு இருக்கக்கூடாது உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் சில குறைபாடுகள் சில நெருக்கடிகள் இருக்கும் பல வகையில் இருக்கும் அதிலிருந்து அவர் விடுவிப்பார் கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் அவைகளை எண்ணி நான் கவலைப்படாமல் நாம் என்ன வேண்டியது என்ன கற்ற நம்முடைய நீதிமன்றம் சத்தியத்தை கற்றளையை உபதேச நமக்கு தந்திருக்கின்றார் சம்பாதித்து வைக்கிற சொத்து இதுதான் செய்தால் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்று கத்திர வாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அலேலு அலேலு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இரண்டாவதாக நீதிமன்றிகள் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் நீதிமன்களை பசியினால் வருந்த விட நீதிமன்ற்களை பசியினால் பொருளையோ அகற்றி விடுகிறார் பொருளையோ அகற்றி விடுகின்ற மனிதர்களை பசினாலே வறந்து விடவே மாட்டார் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது பிள்ளைகளும் அதாவது அப்பத்திற்காக போய் பிறரிடத்திலே கையேந்தி நிற்கிறது காண முடியாது கொள்கையை கடைபிடிக்கிற பிள்ளைகளையும் கத்திராசிர்வதித்து இந்த பாக்கிவானுடைய வரிசையில் சேர்க்கம் கொண்டிருக்கிறார் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால நான் சொந்திருக்கிறேன் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து மறுபடியும் முதிர் வயதுமான கைவிடப்பட்டதையும் மகிமை உண்டாவதாக நீதிமானுடைய சந்ததி என்று நாம் காணுகிறோம் இவருடைய நாற்பது ஆண்டு நாற்பது ஆண்டு காலமாக இவர்கள் அப்பத்திற்காக கையே தினதில்லை வானத்தில் இது தூதர்கள் சாப்பிடுகிற மறைவான மன்னாவை அவர்களுக்கு அனுப்பி கொடுத்தார் அப்பத்திற்காக இருந்திருந்ததை காணவில்லை நாற்பது வருஷமாக உழைக்காமல் பாடுபடாமல் வேலை செய்யாமல் இவர்கள் காலையில குறிக்கப்பட நேரத்துக்கு ஆகாரம் வந்துவிடும் அவை பனித்துளிகளாக பெய்து கொண்டிருக்கும் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால் போய் அவர்கள் அதை சுவை இருந்ததா பணியாரம்பேலு அவ்வளவு ஆகாரத்தை நீதிமானுடைய சந்ததிகளுக்கு தேவன் கொடுத்தா என்று நாம் காணகின்ற சந்ததிகள் நீங்கள் கிறிஸ்தனுடைய வாக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடினால் நாமும் அந்த சந்ததிகள் தான் அந்த ஆபரக பிள்ளைகள் நாமும் நம்மை அப்படி நடத்துவோம் என்று கருத்தார் சிலர் இந்த நாட்களிலேயே ஐயா கவலை என்ன கவலை என்னுடைய பிள்ளை என்னுடைய காலங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லையே பிள்ளைகளுக்காக ஒன்று சம்பாதித்து வைக்கவில்லையே என்னுடைய வாழ்க்கையோ ஒன்றும் ஆகாது நீங்கள் கடவுளுக்கு பயந்து நேர்மையாக அவரை பற்றி கொள்ளுங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கச்சரை போசிப்பார் நீதிமன்ற சொன்னதி அப்பத்துக்காக இறந்து தெரிகிறதை நான் காணவே இல்லை நாற்பது ஆண்டு காலமாக இந்த நீதிமன்ற பிள்ளைகளை சிறவையில் ஜனங்களை அந்த ஒரு வனாந்திரத்திலே போஷித்தார் அவர்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் பரலோகத்துக்கு யாராவது வழி நடக்கணும் காலையில் போய் புறக்கொள்ளணும் இதுதான் ஆஹ் தேவனுக்கு மய்மே புறக்காவிட்டால் அவருடைய குற்றம் பட்டினியா தேவன் அப்படிப்பட்ட கற்றளையை அவர்களுக்கு கொடுத்திருந்தார் யாருமே யார பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கும் சொல்கிறேன் யார் இதுதான் அதிகாலையில் தேவனை தேடுங்கள் காலையில் தேவரை தேடுகிறத விட்டு அதிகாலையில் தேடுகிறவர்கள் அதிகாலையில் ஏன் அதிகாலையில் சொல்ல கண்ட அதிகாலை ரொம்ப முக்கியம் அதிகாலையில் தான் எழுப விடாபடி சாத்தான் தடுப்பான் விடாபடி போராடுவான் அப்பொழுது அலார வைத்திருந்தாலும் அதை தூக்கவரிய ஆப்பிட சொல்லுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்க சொல்லுவோம் அப்ப அன்றைக்கு பட்டுதானு அது தேவனுடைய குற்றம் அல்ல தேவன் நீதிமார்க்கென்று வாக்கறி இருக்கின்றார் கற்றளையை கை கொள்கிறவனே உபதேசத்தை கவலை கை நீதிக்கு அடிமையாகிறான் என்று வாக்கு சொல்லுகின்றது அதிகாலையில் போய் மண்ணா புறக்கணும் வெயில் வந்துவிட்டால் அது உருகி போய்விடும் அப்புறம் அன்னைக்கு முழுவதும் மண்ணா கிடைக்காது என்று வேதம் சொல்லது அருமையான நீதிமன்றம் சம்பாதிப்பை அனுபவிப்பார்கள் அனுபவிக்க போகின்றார்கள் எங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்து இருந்தது குடும்ப சொத்து அப்ப எங்க அண்ணமாரன் இந்த சொத்தை விற்று அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த தோட்டம் விற்கப்பட்டது கிணத்தடி தோட்டம் எங்க இலக்கம் பாசல் வருகிற பாகத்தை வள்ளியூர் கிடைத்த பங்கை நாங்கள் கடவுளுக்காக நீதிமன்றம் என்னத்தை சம்பாதித்து வைக்கிறார்கள் தலைவர்கள் மறித்த பிறகு பிள்ளைகள் வந்து எங்க அப்பா சொத்து என்று போராடி எத்தனை பாண்டிசன் உடைந்து கிடைக்கிறதா எங்க அப்பா சொத்து எங்க அப்பா சம்பாதித்தது அந்த நீதிமன்றம் எங்களுடைய பிள்ளைகள் யாரும் சொல்லாத அளவுக்கு ஒரடி பூமியா இருந்தாலும் சரி தன்னுடைய பூர்வீக சொத்தை வித்த பங்கா இருந்தாலும் சரி அதை செய்த நீதி முடித்திருக்கிறார் வழி அனுப்போ போகிறேன் அன்றுடியாக தான் ஆலயத்துக்கு வந்திருந்தார் அதில் அவர் எழுதியிருந்த குறிப்பு தலைப்பு என்ன என்றார் இரட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே அது எனக்கு கொடுத்த வாக்கு சபைத்திலே சபை வழி அனுப்பினார் ஆறாறு முடிந்து பயவுடை திறந்தேன் திறந்து குறிப்பை பார்த்தேன் இது மறைமுகமாக என கேள்வி வைத்திருக்கிறார் சந்ததி நீதிமான நீதிமான் என்றால் யார் அநீதி செய்யாதவன் பிறருடைய பிறரு வஞ்சாதவன் காரியவனுக்குரியவர்களை தனக்க என்று எடுக்காதவன் தேவனுக்காக வாழ்கின்ற ஒரு நீதிமான் தேவனுடைய கட்டளை நீதிமான் என்று நாம் பார்க்க அருமையான கட்டிட பிள்ளைகளே நாளிலும் கட்டிட வார்த்தை என்ன சொல்லுகிறது கட்டிட வார்த்தை என்ன சொல்லுகின்றது நீங்கள் நோக்கி பாருங்கள் நான் இப்போ சொல்கிறேன் என்றால் நமக்கு முன்னோடிகளை நோக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் ஏதோ பிரசங்காலும் கையை காலை ஆட்டி உடைத்து பிரசங்கி பார்க்கணும் நோக்கியை பார்க்கணும் எனக்கு ஒரு கார் வாங்கணும் சொல்லி அவருடைய சொல்லி கமிட்டில சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க அவருக்கு இருக்கிற கார் பலிந்து விட்டது தூரமான இடங்களுக்கு அந்த கார்ல பயணம் செய்ய முடியாது என்று சொல்லு அப்போ அதற்குரியவர்கள் ஜான்ஸ்பர் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி இந்த அந்த பேச்சு வந்தது நான் சொன்னேன் அப்படி வாங்க நான் விரும்பவில்லை அதை நான் வாங்க விரும்பவில்லை என்னுடைய சௌகரியத்தை நான் தேடவில்லை எனக்கு ஒன்று தேவை என்றால் யார் கொடுப்பார் மகனுக்கு தேவை என்றால் அப்பா கொடுப்பார் அல்லவா நான் இன்னொரு இடத்துல கேட்க வேண்டும் ரெண்டு கார்கள் எனக்கு எங்களுக்கு வந்தது மூணு கார் ரெண்டு கார் ஒரு ரூபாய் கொடுத்தது ஒரு கார் ஒரு ரூபா நான் கேட்கவில்லை அப்படியே அது ஆக வேண்டும் பெரிய காரில் போனோம் நடந்து ஊழியர் செய்யவும் தெரியும் எந்த நிலையிலும் மரநம்பியம் இருக்கொண்டேன் கற்றுக்கொண்டேன் என்றால் அநீதி செய்யாதவன் உலகத்தில் உள்ள எவைகளிலும் ஆசை இல்லாதவன் உலகத்திலேயே வாழ வேண்டும் என்று விரும்பாதவன் நீதிமான் தேவனுக்கு மயமால வரைக்கும் அவரை நோக்கி பார்க்க அநேக வழிகள் உண்டு எல்லாவற்றிலும் அப்படித்தான் பிள்ளைகளுக்கென்றோ தனக்கென்றோ அவர் எதையும் சேமித்து வைக்காதவர் அப்படித்தானே அப்படித்தான் சொல்லுதர் இரண்டாவது வாக்கியத்தை ஒருவர் உங்கள் தகப்பனாகிய ஆபரகமையோ பெற்றாலையை நோக்கி பாருங்கள் தகப்பனை நோக்கி பாருங்கள் பெற்ற சாராலையை நோக்கி பாருங்கள் என்று அவர்கள் இரண்டு பேரையும் அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணும் பாருங்கள் நாகர்கோவிலுக்கு போன நீ கட்டளை பிறந்தது தேவன் கட்டளை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு புறப்பட்டு போதும் என்று சொன்னார் நாங்கள் அந்த நாகர்கோவிலுக்கு வரும்போது படைக்கிற கட்டில் பைபிள் போட்டிருக்க ட்ரெஸ் சாப்பிடற பாத்திரம் அநியாயம் செய்த ஆரம்பிதா அவருக்கு நீதி உள்ளவர்களுக்கு அவருடைய சந்ததிகளை பின் தொடரும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேறவனுக்கு மகிமை உண்டாததாக இங்கே இந்த காதர் கோயில் வந்து ஒரு வாடகை வீட்டில் கத்தனை ஆராதித்துக் கொண்டு இருந்தோம் வாக்கு எழுதினார் இந்த இடத்தை ஆலயத்தையும் அவரை கட்டி கொடுத்தார் சகல வசதிகளையும் அவரே செய்தார் செய்து கொண்டே இருக்கிறார் இப்பொழுது வாக்கு ஏராளம் செய்ய போவதற்காக இல்லையெல்லோயாது ஆபரக சாராலை நோக்கி பாருங்கள் ஆபரகம் மட்டுமல்ல சாராலை மட்டுமல்ல மனை உதாயம் நடந்தது அப்படி ஆச்சு நடந்தது சேர்த்து சொல்கிறதை காண்கிறோம் நமது மக்கள் இருவர் வாழ்ந்தார்கள் வாழ்ந்துதான் இந்த சபைகள் பெருகிறது மக்கள் தியாகம் மக்களுடைய அன்பு பெருகின்றது பாசுடைய வீடா பாஸ்டா பாஸ்டமாவா என்று போய் பார்க்கலாம் என்று இருக்கிறது போனால் தேவ அன்பு அவ்வளவு வழிந்து அவர்களை நோக்கி பாருங்க ஆபரகாவை நோக்கி பாருங்கள் ஒருவனாயிருக்கும் போது நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை நான் பெருகப்படினேயா அருமையான கற்றடை பிள்ளைகளே நான் நீதியுள்ள வாழ்க்கை தொடர்ந்து செய்வோம் இந்த ஆபரகாவை நோக்கி பார்க்கும் முடியாத வார்த்தை சொல்லுகின்றது மகனை பலி செலுத்துவதற்குரிய சூழலை வந்த போதிலும் என்றுதான் பலி செலுத்தியாக திறமை பெற்றுக் கொண்டார் என்று வேதம் சூழலில் அருமையான கற்றலை பிள்ளைகளே நாம் கற்றாக இதை ஒரு சிறிய தியாகம் பண்ணு கஷ்டமா இருக்கிறதா ஆபரண நோக்கி பாருங்க அப்படிப்பட்ட மாதிரிகள் நமக்கு வேண்டும் ஒரு கம்பல் இருக்கிற வளர்ச்சல்களை நெடுசல்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் தடி ஒரு நேர்மையான சரியா இருக்கிற ஒன்று அதோடு வைக்கும் போதுல எவ்வளவு கோளாறு என்ன இருக்கிறது மாற்ற வேண்டியது தெரியும் உங்களுடைய ஒ பாருவாதம் பெற்ற பிறகு மகனை பரிசீலத்தை சரி என்று சொன்னான் நீதி உள்ளவர்கள் கொடுத்தவருக்கு அநீதி செய்யவில்லை கொடுத்தவருக்கு மறுப்பு சொல்லவில்லை சரியாண்டவரே சரியாண்டவரே என்று சொன்ன கட்டளை நியமங்களை கை கொடு கட்டையை கை கொடுக்கிறார்களோ நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் அவருடைய சந்ததி சாப்பாட்டுக்காக போய் பஸ் கையெழுந்த மாட்டார்கள் நாற்பத்தெட்டு வருஷ காலம் நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் கட்டுரை கை எந்த விடவில்லை எந்த சூழலில் கைவிடவில்லை கைவிடாத காப்பாற்றினார் நன்றி சொல்றார் சொல்லுக்கெல்லாம் கேட்பிடிந்து நடந்தார் அந்த ஆபரகை நோக்கி பாருங்கள் நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறதும் நமக்கு விருப்பமான காரியத்தை சொல்லும் போது விட்டுவிட மரமத்துவர்களாயிருப்போம் என்றால் நீதியிலே குறைவானவர்களாக இருக்கிறோம் என்று திருவாக்கு சொல்லுகின்றது அருமையான ஜன தேவருடைய பிள்ளைகளே அவரகமே நோக்கி பார்ப்போம் சாராலையும் நோக்கி பார்ப்போம் நமக்கு முன்னோடிகளாய் நம் மத்தியிலே வாழ்ந்து ஜீவித்து நமக்கு மாதிரியை காண்பித்தோட்டு போயிருக்கிறார்கள் மகிழப்படுவதாக கத்துடைய கண்கள் நீதிமன்ற மேல நோக்கமாக நோக்கமாக இருக்கிற பஞ்சத்தில் அவர்களை விரோடு காக்கும்படியாக கத்துடைய கண்கள் அவர்களுமே நோக்கமாக அவர்கள் மேல் உயிரோடு காக்கம் முழுவதும் பஞ்சம் ஆயிற்று எலியாவை கருத்து சந்தித்தார் எலியா மேல் அவ்வளவு கவனமாக இருந்தார் மேலே நீ போய் ஆற்றங்கரையில் போய் விட தேதிமான காப்பாற்ற பஞ்சத்தில் உயிரோடு காப்பாற்ற கற்க கண்கள் ரோக்கமாக என்னுடைய பிள்ளை வாடி விடக்கூடாது பஞ்சத்தில் பசியினால வருந்தி விடக்கூடாது நீதிமார்க்கு அவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது நீதிமன்ற்கள் மேல் கத்தர் அவ்வளவு கண்ணோக்கமாக இருக்கின்றார் அவன் போகிற ஒரு இடங்கள் எல்லாம் அவனை பார்க்கிறார் காக்கும்படியே தூதர்களுக்கு கட்டளை அடைகிறார் மகன் என்னுடைய மகள் என்னிடத்துக்கு போகிறபடி நாள பாதுகாப்பு கொடுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் உயிரோடு காக்க கத்தனை கண்கள் அவர்கள் மீ நோக்கமா ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஐந்து ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான் விடிய காலத்தில் அப்பவும் இரட்சியும் அப்பமும் இரட்சியும் கொண்டு வந்தன என்ன கூட கலக்கி கொடுத்துட்டாரா என்ன வேற எதுவும் எளியாக பிள்ளைகளுக்கு நீதிமா தேவன் கொண்டு கொடுக்கிறார் காகம் கொண்டு கொடுத்தது பாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் தேசத்தில் மழை பெய்யாததினால் சில பின்பு இந்த ஆறு பற்றி மயிமை உண்டாவதாக வீட்டுக்கு அனுப்பிட்டார் போசிட்டார் நீதிமான் கைவிடப்படுகிறது பஞ்சத்தில் அவருடைய கையாந்தி ஏசம் எடுக்கிறதும் இல்லை இறந்து என்று வேதம் சொல்லுகிறது இந்த எளியாவுக்கு தேவன் காகத்தை கொண்டு காகம் பறவைகளிலே சந்திரமான ஒரு பறவை காகம் தன்னுடைய சொந்த இனத்துக்கே கொடுக்காது ஒரு செத்த எளிய வருடத்தில் கிடைக்கிறது சொன்னால் அவ்வளவு பேரும் கூப்பிடும் கூப்பிட்டு பார்க்க வைத்துட்டு தூக்கிட்டு போயிடும் இது காக்காவுடைய சுபாவம் என்று நாம் இந்த காக்காயை கொண்டு ஆண்டவர் தம்முடைய நீதிமானுக்கு கொடுத்தார் பாரு அது என்ன ஆக்சின அப்பமோ தாகத்துக்குரிய காரியம் பாருங்க எங்களுக்கும் ஒரு நாள் காகம் ஆகாரம் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு மா வருடம் ஜனவரி மாதம் எங்களுக்கு கருத்த காகத்தை கொண்டு ஒரு நாள் காலை உணவு கொடுத்த நாங்கள் மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு காலத்தில் எங்களை கைவிடாத தேவன் நாங்கள் விறகு குளிச்சு விட்டு கொஞ்சம் விறகு பிறகு அந்த சாரி பாத்து விறகு பிறக்க நாள் எழுதி இருக்கிறது கொண்டு அதில் காற்றடைக்கிற சத்திர இதெல்லாம் பிறக்கி கட்டி கொண்டு வெந்நீர் போடுறக்காக வந்து பின்னால் வைத்து விட்டு ரூம் சொன்னோம் அது ரெண்டு டவர் ரூமாக இருந்தது ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தோம் பில்டிங் ஆனால் அப்படியெல்லாம் மெடிசன்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பக்கமும் மற்றபடி ஒரு காலம் அப்போது அதில் ஒரு நார்கட்டல் மட்டும் உண்டு பாஸ் வந்த உடனே ஜோபமான போயிட்டார் இல்லை மொரிசஸுக்கு திங்கக்கெழமை போனோம்னு சொல்லியிருக்கிறாரு மொரிசஸ்ஸு தக்க இருக்கா உலகம் இருக்குதான்னு தெரியாது அதுக்கு என்னென்று அது கிடையாது அதே நமக்கு கிடையாது ஒரு அப்படிப்பட்ட இது கையில் ஒரு நேபேசாக கிடையாது இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சோகத்தில் அப்படியே போய் கத்தோடைய சுத்தத்தை எப்படி நிறைவேற்றுவது நிறைவேற்ற வேண்டுமே அப்பதான் போட்டது எங்க இருந்தது தெரியாது சாப்பிட்டோம் எலியாவுக்கு காகத்து கொண்டு போய் யார் உதவி செய்ய மாட்டார்களோ அவர்களை கொண்டு உதவி பண்ணுவார் நமக்கே ஆச்சரியமாயிருக்கும் இவர்களாய் உள்ள உதவி பண்ணுகிறார்கள் நமக்கு அப்படி என்று அக்கறையோடு உதவி பண்ணுவார்கள் அக்கறையாக தினமும் கொண்டு இறைச்சியமும் அப்பமும் கொடுத்தது அந்த எலியாவுக்கு அதே மாதிரி செய்தது அடுத்தபடியாக நான் போதிக்கப்பட்ட காரியம் என்ன என்றால் நீங்கள் மொரிசஸ் போறதுக்கு என்ன சொன்ன கவலைப்படுகிறீர்களா எலியாவின் தேவன் இன்றைக்கும் இருக்கிறார் வேலை நடந்தது அல்லவா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்ப சில பெரிய மனிதர்களெல்லாம் அறாணைக்கு வந்து கொண்டிருந்தார் பெரிய அழைக்க அதுல ஒருவர் என்ன இருக்கிறார் இதுவரைக்கும் அவங்க சொன்ன காரியங்கள்லாம் சரி இந்த காரியம் நடக்கா என்று பார்ப்போம் எப்படி நடத்துவார்கள் அதாவது இங்கே வாழ்க்கையிலே இவ்வளவு நறுக்கப்படுகின்றார்கள் நடந்த ஆண்டவர்கள் ஸ்தோத்தம் இலையிலா ஆனப்படி நல்ல அருமையான கற்றவை பிள்ளைகளே எளியாவை போஷித்த தேவன் தேவனுடைய மனிதர்களை காப்பாற்றின தேவன் நம்மளோட கூட இருக்கிறான் இந்த தைரியத்தோடு நாம் காணப்படுவோம் இல்லையா இல்லையா இந்த நாம் காணப்படுவோம் நம்முடைய நீதி நெறியை விட்டுவிடாமல் செய்வோம் இந்த ஆபரகம் இருபத்தைந்து வருடம் அந்த நீதியின் பாதிலை நடந்தார் நீதிமான் கத்தர் சொன்னபடி அவருக்கு ஒரு ஏக கொடுத்தார் அவரை ஆசீர்வதித்தார் அவருடைய ஜனங்கள் ஒரு நாடு நாடு என்று ஒரு பெரிய விஞ்ஞானத்தில் நிறைந்த ஒரு நாடு இன்றைக்கு உலக நாடே கண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நாடாக இருக்கிறது காரணம் இந்த நீதிமான் இவர்கள் நீதிமான்களால் வாழ்ந்தபடுகிறார் பெரியவர் சொன்னபடியெல்லாம் செய்தபடுகிறார் கற்றலைகள் பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டபடியினால் சந்ததி இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறதே உணவருக்கு மைமைகளில அருமையான கற்றுப்பிள்ளைகளே வாழ்ந்தவர் நமக்கு நம்மை கைவிட மாட்டார் நமக்கு வருகிற எந்த ஒரு இருந்தாலும் விடுவிப்பார் வாழ்க்கையில் உலகத்தில் எவ்வளவு பெரிய பஞ்சங்கள் ஏற்பட்டாலும் சரி நம்மை மூன்றாவதாக நீதிமடிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் நீதிமன்றத்தில் தேவன் தம்டைய ரகசியத்தை வைத்து வைத்திருக்கிறார் என்ன இருக்கிற அருமையான பிள்ளைகளிடத்தில் சொல்லிக்கொண்டே இப்படி நமக்கு என்ன இடத்துல சொத்து கிடக்கு என்ன இடத்துல இப்படி இருக்கு பேங்க் பேலன்ஸ் வைத்திருக்கிறது நான் இப்படி நினைத்திருக்கிறேன் என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கு நினைத்திருக்கிறேன் என்றெல்லாம் ரகசியத்தை யாருக்கும் தெரியாமல் அந்த நீதிமன்றம் அதாவது தவப்பருக்கு பிரியமாய் நடக்கிற சொல்லின்படி நடக்கிற தவப்பருக்கு ஏற்ற பிள்ளை ரகசியம் இருக்கும் அதே மாதிரி நீதிமன்றத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது இருக்கிறது நீதிமன்றத்தில் ரகசியத்தை வைத்து யார் இடத்துல தேவன் ரகசியத்தை வருங்காரியங்களை வெளிப்படுத்துவார் யாருக்கு அவைகளை செய்வார் நீதிமார்களாகி வாழ்கின்ற அவர்களிடத்தில் இல்லையா இல்லையா மற்றொரு இடத்துல இல்லை அக்கிரமக்காரர்கள் தன்மார்க்கமாகி வாழ்கிறவர்களுக்கு அல்ல இவர்களை சொல்லுவார் மரி வருங்காரியங்களை மகனையை இப்படி நான் செய்ய போகிறேன் இப்படி செய்ய நினைத்திருக்கிறேன் இப்படி காரியம் என்று சொல்லுவார் அதைத்தான் ஆபரகாம் இடத்தில் சொன்னார் என்று ஆதி ஆகும் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிக்கும் போது இப்படி நான் வாசிக்கின்றான் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு அப்பொழுது கத்தர் ஆப்ரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படுவதாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரஹாமுக்கு மறைப்பேனோ பின் சந்த கட்டளை நியாயங்கள் நிறைவேற்று சொல்வார் என்ன சொன்னார் சோதன் குமராவினுடைய பாவம் மானம் மட்டும் பெருகிற்று சோதன் குமராவே அழைக்கப் போகிறேன் ஆனப்படாத என்று சொன்னார் அப்போ நீதிமான் ஆண்டு இடத்துல கேட்கிறார் அந்த பட்டணத்தில் நூறு நீதிமான் இருந்து அழைப்பீரா அழைக்கமா ஐம்பது அழைக்கமா இப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தார் என்றால் அங்கே நீதிமான் ஆகிய லோத்தை வைத்து அவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் கட்சராய் தேவன் கேட்ட பிரகாரம் அந்த பட்டணத்தில் நீதிமன்றங்கள் இல்லை ஆன பண்ணினால் பட்டணத்தை அழிக்க ஆண்டு ஒரு சுத்தம் கொண்டார் சுத்தம் கொண்ட போது என்ன பண்ணிருந்த குடும்பத்தையும் லோத்து வாங்கிய நீதிமானையும் அவருடைய குடும்பத்தை அங்கிருந்து வெளியே இல்லையா அவர் அறிவிக்கிறார் என்று பார்க்கிறோம் அருமையான கற்ற பிள்ளைகளை நாம் நீதியுள்ள வாழ்க்கை செய்வோம் இந்த ஆபரகம் வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தின்படி கத்ராகி தேவன் நீதிமன்றாகிய லோத்த அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் காப்பாற்றினார் அந்த அம்மா அந்த நீதி மறந்தவர் உலக சிநேயத்துக்குள்ள லேசத்துக்குள் இருந்தபடினா அவர்கள் இன்றங்கி நிற்கிறார்கள் நாங்கள் இஸ்ரோ நாடு போயிருக்கும்போது அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த உப்பு உப்புத்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிற டூரிஸ்ட்டுகளெல்லாம் பிச்சு பிச்சு கொண்டு போகிறதாக கேள்விப்பட்டோம் நாங்கள் அதை பக்கத்தில் போய் பார்க்க வாய்ப்பில்லை நாட்கள் இல்லை தூரத்தில் ரன்னிங்கில் காண்பித்தார்கள் ஒரு மலையின் மேலே அந்த உருவம் நிற்கிறது என்று அதனுடைய ஹிஸ்டரி அதனுடைய வரலாறுகளையும் சொன்னார்கள் இப்படி எல்லாம் வருகிற டூரிஸ்டுகளுக்கு தெரியாதா அதை புரிதவுப்பு என்று போயிடுவாங்க அந்த சோத அந்த க இது அழிஞ்சது அல்லவா அது இப்போ சவ அந்த கடலோட தண்ணீரை வரிகிட்டு போகிறாங்க அதில் உள்ள சகதி உள்ள இருக்கிற மணல்களே அள்ளி கொண்டு போகிறாங்க புனித இப்படி பார்த்தோம் தேவனுக்கு மயம எப்படியோ நீதிமானாகிய ஆபரகாம் திலக்கத்தை ரகசியத்தை சொன்னார் என்று நாம் காணுகிறோம் நீதிமானாகிய லோகத்தை ஆண்டவர் அந்த பட்டணத்தை அளிக்கும் போது அவரை வெளியே அழைத்து சென்று அந்த பட்டணத்தை அளித்தார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான நீதியுள்ள வாழ்க்கை செய்வோம் எந்த காரியமானாலும் நீதியுள்ள வாழ்க்கை நாம் செய்வோம் அப்படி ஒழிய காரணத்தில் நான் அப்படி தான் சொன்னேன் கடவுளுக்கு பயந்து இருக்கிறது வரைக்கும் உண்மையும் நேர்மையுமாக நடப்பதே சமம் அதில் தவறிவிட்டால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்பதுதான் என்னுடைய கொள்கை நம்முடைய மனச்சாட்சி நமக்குள் ஒரு பிரமாணம் இருக்குன்றது கற்றுக் கொடுத்துருக்கிறார் அதற்கேற்ற பிரகாரம் நாம் நடக்க வேண்டும் நீதி உள்ள வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டும் நீதிக்கு மாறாக எதையும் செய்யவோ யோசிக்கவோ சிந்திக்கவோ கூடாது அருமையான கற்று பிள்ளைகளே நம்முடைய குடும்பத்தில் ஆனாலும் சரி நம்முடைய சபைக்குள்ளானாலும் சரி சமுதாயத்தில் ஆனாலும் சரி உலகத்தில் வேலை பார்க்கிற இடங்களில் ஆனாலும் சரி எல்லாவற்றிலேயும் நீதி எதுவோ அதே நாம் கடைபிடிக்க வேண்டும் அதே சொன்ன ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று பார்க்காமல் அதிகாரத்தில் இருக்கிறவன் கீழானவன் என்று எண்ணாமல் இந்த நேரத்தில் நீதி நிலைநாட்ட கவரவாயிருப்போம் சொன்னார்கள் அன்று கொடுப்பதை பார்க்கலாம் நியாயமா இருக்குமா என்று நான் தேவனுக்கே சவி கொடுப்போம் தேவ ரகசியம் நீதிமான் இருக்கிறது என்று வேதவசரம் சொல்லுகிறபடினால சோதனை இந்த தேவ ரகசியத்தை அறிந்த நாம கூட என்பது அநேக நன்மைகளை பெற்றிருக்கின்றோம் அதற்காக ஆண்டவரை நான் வாழ்த்துகிறேன் தேவனுக்கு மயமையுடன் அநேக ரகசியங்களை கர்த்தனிடத்தில் வைத்து வைத்திருக்கின்றார் அநேக இடங்களிலே கர்த்த கடைசி கால வேலைக்காக புகிஸங்களை சேர்த்து வைத்திருக்கிறார் பூமி அடித்தளங்களிலே அப்படினா தேவன் தமக்கு தமிழில பய தமக்கு பயந்து நீதி நியாயங்களை கைகொள்கிற ஒரு இடத்துல ரகசியங்களை வைத்து வைக்கிறார் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதர்கிறேன் தானியல் யோசியப்பு போன்ற பரிசுத்தவானிடத்தில் ஆண்டவர் இந்த ரகசியத்தை வைத்து வைத்திருந்தார் என்று நாம் காணகின்றோம் ஹெலேலோயா ராஜாக்களும் அவர்களை அழைக்க வேண்டிய ஏற்பட்டது குறிகாரனோ ஜோசியனோ மந்திரவாதியோ மற்ற ஞானம் பெற்றவனோ ஒருவனோ மறைவர்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை யோசகப்பு சிறையில் இருந்து கொண்டு வரப்படப்பட்டார் என்று நாம் காடுகிறோம் ராஜா கண்ட தர்சனத்துக்கு விளக்கம் ஒரு தானியல் தேவைப்பட்டது என்று நாம் காடுகிறார் ஆன அப்படினால தேவன் தமிழர்களுக்கு நீதிமான்களுக்கு ரகசியத்தை அறிவிக்கிறவராக இருக்கிறபடினா ஆனவரை நான் சோதரீங்க எழுதிய ரெண்டாவது எழுதியிருக்கிறது வாசிக்க வேண்டாம் என்ன எழுதியிருக்கிறது என்றால் அதாவது கத்தனை நாள் சமீபமாயிருக்கிறது என்று ஒரு வார்த்தை நாளாவது நிருபத்தி நாளாவது ஒரு வார்த்தை நாவது நிருபத்தி நாளாவது எங்களுக்கு வந்ததா நிருபத்தி கிறிஸ்துவினால் சமீபமாயிருக்கிறது யாராவது ஒருவன் சொன்னால் நம்பாமலும் சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்க என்று சொன்ன சொல்லும்னு எழுது கடைசி காலத்தில் ஆண்டவர்கள் நீதிமன்ற்களுக்கு அவைகளை வருகைக்கு முன்னால் வெளிப்படுத்துவார் இதுவரைக்கும் வெளிப்படுத்தவில்லை ஆனால் வெளிப்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறது யாருக்கு தேவன் தேவன் நீதிமன்ற்களுக்கு ஆண்டு வரப்போகிறார் வரப்போகிறார் என்று ஒன்று ஆறாம் பதினைந்தாவது வாக்கியத்தில் சொல்லி இருக்கிறது நாம் இங்கே காணுகிறோம் வெளிப்படுத்த அந்த பிரசன்னாகுதலை தேவன் தம்முடைய காலத்தில் வெளிப்படுத்துவார் நீதி தம்முடைய காலத்தில் வெளிப்படுத்துவார் அவளோ நீதி காத்துக்கொள்ளும் சபைக்கு தேவன் அதை சொல்லுவார் நீதிமன்ற கூட்டத்திற்கு அதை சொல்லுவார் வரப்போகிறார் நாளிலே வருவார் என்று சொல்வார் இப்பொழுது யாருக்கும் அறிவிக்கப்படவில்லை வேதத்தில் அந்த நாளை பற்றி எழுதி தரவும் அந்த ரகசியத்தை தேவர் நீதிமன்ற்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறபடினால் மயிமை உண்டாவதாக நீதிமன்றம் கைவிடப்பட்டதை கண்டதில்லை கற்றளையை கை கொள்கிறவனே நீதிமான் நீதிமான பசியினால் வருந்து விட பூமியை எங்கு நீதிமன்றங்கள் எங்கே இருக்கிறார்கள் சுற்றி நோக்கிக் கொண்டே இருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் பட்டினியாக இருக்கிறவர்கள் கூடாது பசியாக இருந்தவர்கள் கூடாது என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து நெருக்கடிகள் இருக்கிறது உதவி செய்ய வேண்டும் என்று தேர்வு தூதர படைகள் பலவத்தில் இருக்கிறது மயம நீதி வாழ்கின்ற நாம் பாக்கியவார்கள் கட்டளைகளை கை கொண்டு உபதேச சட்டங்களுக்கு உட்பட்டபடியா நீதிக்கு அடிமைகளாக இருக்கின்றோம் நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறோம் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால சோப்பிருக்கிறேன் நீதிமன்றத்தில் ரகசியம் இருக்கிறது செய்யப்போகிறது என்னுடைய மானவாய் ஆபரணாமல் இருப்பேனும் வெளிப்படுத்துவான்களாக வாழ்ந்து தேவ ரகசிய உடையவர்களாக உலகத்தில் வாழ்கின்றவரைக்கும் என்னுடைய பின்சந்திகளுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் பொக்கிசங்களை சம்பாதித்து வைப்போம் வேறு ஒரு பொக்கிசந்த பூமியில சேகரித்து வைக்க முடியாமல் போய்விட்டாலும் அது இல்லாமல் ஆகிவிட்டாலும் இதை வைத்திருந்தால் நம்முடைய சந்ததிகளும் வாழ்ந்து பெருகி விடுவார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது அதை யாரும் மறுக்க முடியாது தடுக்க முடியாது மறைக்க முடியாது தேவன் சுயப்பூர காரியத்தை அவர் மறைக்க மாட்டேன் சுனைதன் நீதிமான் அவனுக்கு நான் மறைக்க மாட்டேன் என்று சொன்னார் லோத்தோண்ட குடும்பம் அங்கே இருந்து வெளியேற்றபடி காக்கப்பட்டார் பார்க்கின்றான் அவர்களுக்கு உதவி செய்யவர் வல்லவராக இருக்கிறார் நீதிமான்களே தேவன் கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லு நீதிமன்ற ரகசியம் கர்த்தருடைய வருகையினால ஆண்டவர் அந்த பிரசனம் ஆகுது நீதிமான்களுக்கு அறிவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறேன் அப்படின்னா நாம் துதிப்போம் நாம நீதிமன்ற்களாக வாழ்ந்து இந்த பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனைவருக்கும் உதவி செய்வாராக கர்த்தர் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால்